வணக்கம் நற்றினை நேர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை என் சார்பாகவும் நற்றினையின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவகோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சூப்பர்சோனிக் விமானங்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நாடு அமெரிக்கா இரண்டு இந்தியாவின் பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதித்துள்ள பதினெட்டாவது மாநிலம் மகாராஷ்டிரா மூன்று மின்கம்பங்கள் இல்லாமல் மின் உயர்களை நிலத்துக்கடியில் புதைத்து முதல் முறையாக நகரமாக மாறியுள்ள நகரம் வாரணாசி நான்கு இந்தியாவில் பஞ்சாப் மாநிலத்தில் பகத்சிங் ராஜகுரு மற்றும் சுகதேவ் ஆகியோர்களின் நினைவு நாளை இளைஞர்கள் அதிகாரம் அளிப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஊழலை தடுப்பதற்கான போராட்டத்தை தொடங்கியுள்ளது இரண்டு வருணா மைனஸ் பதினெட்டு இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு கடற்படை பயிற்சியாகும் மூன்று போக்குவரத்து விதிகள் மற்றும் குறியீடுகள் குறித்து விளக்கும் வகையில் போக்குவரத்து சிறுவர் பூங்கா மாநகராட்சி எங்கு அமைய உள்ளது எந்த நாட்டில் அதிபர் தேர்தல் பயோமெட்ரிக் சென்சார் மற்றும் கைரேகை முறையில் நடைபெற உள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி